அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே நட்பு ஆராய்தல் என்கிற இந்த அதிகாரத்திற்காக முகவுரையாக சில கருத்துக்களை பார்த்திருக்கிறோம் இப்பொழுது முதல் குரட்பாவை படித்து பொருள் பார்ப்போம் நாடாது நட்டலின் கேடு இல்லை நட்டபின் வீடு இல்லை நட்பாழ்பவர்க்கு நட்பு ஆள்பவருக்கு நடவின் வீடு இல்லை ஒருவரோடு நாம் நட்பு பூண வேண்டும் அதாவது நாடாக இருக்கலாம் அல்லது நாட்டிற்குள்ளேயே சில முக்கியமானவர்களாக இருக்கலாம் அவர்களுடைய நட்பை நாம் விரும்பி அந்த நட்பை ஆளுகின்றவர்களுக்கு அறிவுபூர்வமாக அந்த நட்பை பின்பற்றுகின்றவர்களுக்கு நட்பவின் வீடு அந்த நட்பை உருவாக்கினத்துக்கு பிறகு அதை விடுறதுங்கிறது கிடையாது வீடுங்கிறது பொதுவாக மோட்சத்துக்கு நம்ம சொல்ற வழக்கம் வீடுனாலே தவறான எண்ணங்களை விடுதல் விடுதல் என்பது நீண்டு வீடு என்பதாயிற்று என்று பெரியோர்கள் தமிழறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே வீடுன்னு சொன்னால் விடுறது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது நட்பை ஆள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த நட்பை உருவாக்கிய பிறகு அதை விட்டுவிடுவது என்பது பெரும்பாலும் சாத்தியமாகாது முடியாது நாடாது நட்டலின் கேடு இல்லை நாடாது அப்படின்னு சொன்னால் நட்பை ஆராயாமல் நட்டலின் நட்டலின்னு சொன்னால் நட்புக்கொள்வது அதான் நட்பு கொள்கிற விஷயத்தில் அதை ஆராய்ச்சி பண்ணாமல் நாடாது அப்படின்னு சொன்னால் நாம் யாரிடம் நட்பு கொள்ளுகிறோமோ அவரை பற்றிய விஷயங்களை ஆராய்ச்சி செய்யாமல் நட்பு கொண்டால் நட்டலின் நட்பு கொள்வோமே ஆனால் கேடு அதை போல கெடுதலை உண்டு பண்ணக்கூடியது இல்லை வேறு எதுவும் கிடையாதுங்கிற ஆக நட்பை ஆராய்ச்சி பண்ணி அந்த நட்பை நாம் ஸ்தாபனம் பண்ணிட்டோம்னா நிலை நிறுத்தி விட்டோம்னால் அதை விட முடியாது ஆகையினால் ஆராய்ச்சி பண்ணாமல் நாம் நட்பை உருவாக்கினோமானால் அது கெடுதலை தரும் எனவே ஆராய்ச்சி செய்துதான் நட்பை வளர்க்க வேண்டும் என்று முதலிலே இங்கே சொல்லுகிறார் நட்பு ஆராய்தல் அதிகாரத்தில் இது பரிமேலிழகருடைய உரையை படித்து பொருளை சிந்திப்போம் நட்பினை விரும்பி அதன் கண்ணே நிற்பார்க்கு ஒருவனோடு நட்பு செய்த பின் அவனை விடுதல் என்பது உண்டாகாது ஆகலான் ஆராயாது நட்பு செய்தல் போல கேடு தருவது பெரிதில்லை அப்படிங்கிற நட்பினை விரும்பி அதன் கண்ணே நிற்பார்க் நட்பு வேண்டும் என்று கருதி அதில் நிற்கிறவர்களுக்கு நட்பு செய்த பிறகு விடுவது என்பது முடியாது ஆகையினால நட்பு செய்தல் போல கேடு தருவது ஆராயாமல் நட்பு செய்வது போல கேடு தருவது வேறு ஒன்றும் இல்லை ஆராய்ச்சி செய்த பிறகுதான் நட்பை உருவாக்கி அதை வளர்க்க வேண்டும் என்பது கருத்து மேலும் சொல்கிறார் நற்குண நற்செய்கைகளை ஆராய்தல் ஆக வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது செயல்கள் குணங்கள் ஸ்னேஹித்தால் நற்குண நற்செய்கைகளை ஆராயுதல் ஆராயுதல்னால் ஆராயுதலுக்கு பொருள் என்ன ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அவருடைய நல்ல குணம் நல்ல செய்கைகளை ஆராய்ச்சி பண்ணுறது அப்போ அதில் கம்பேரிசன் இருக்குது ஒருவேளை தீய குணம் தீய செய்கைகள் இருந்தால் அதையும் பகுத்தறியணும் அதுக்கப்புறம் ஸ்னேஹிச்சோமானா அதுக்கப்புறம் நட்பு கொண்டோமானா அவர் வேறே நாம் வேறே இல்லைங்கிற எண்ணம் வந்துடும் அப்படி இருக்கணும் அதுதான் உண்மையான நட்பு அதனால் அதை விட முடியாது அப்படிங்கிறார் அந்த வேற்றுமை இல்லாததுனால அவரிடத்தில் ஏற்படுற பழி பாவங்கள்லாம் நமக்கு வந்துடும் நாம் நட்பை ஆராய்ச்சி பண்ணாமல் ஒரு திருட்ட நட்பு வைத்தோமானால் அவர் செய்யக்கூடிய தீய செயல்கள் நம்மையும் பாதிக்கும் ஆகையினாலும் இந்த உலக வாழ்க்கையிலையும் நன்மை இருக்காது பிற்கால வாழ்க்கையிலும் அடுத்த உடம்பு எடுத்த பரலோக பரலோகம்னா அடுத்த சரீரம் அதிலேயும் வாழ்க்கைக்கு நிம்மதி இல்லாமல் போய்விடும் எனவே ஜாக்கிரதையாக விழிப்புணர்வோடு நட்பை உருவாக்க வேண்டும் என்பது கருத்து நட்பு செய்தமின் நட்பாரை விடுதல் முடியாமையின் அதனை ஆராய்ந்து செய்தல் வேண்டும் ஆராயாது செய்தால் அது பெருங்கேடு தருவதாம் என்று இதனுடைய பொருள் அமைந்திருக்கிறது தொடர்ந்து நாம் சிந்திப்போம்